ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பாடல் ஓரங்கட்டும் பாடம் வேர்ஷிப் பட் நோ வேர்டு வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் நூற்றி முதல் பதினோரு வசனங்கள் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது கர்த்தர் எரிசுலேய கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் ரக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை கொஞ்சிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார் வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் நூற்றி வசனம் இரண்டு உமது பரசுத்த ஆலயத்திற்கு நேராய் தொழுது கொள்ளுவேன் நீர் உமது நாமத்தின் எல்லா புகழையும் விட உமது வார்த்தையை உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் ஐ வில் வேர்ஷிப்டு யுவர் ஹோலி டெம்பிள் ஃபார் யூ ஹாவ் மேக்னிஃபைட் யுவர் வேர்ல்ட் அபவ் ஆல் யுவர் நேம் எல்லா யுகங்களின் பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் இடைவிடாது செய்யப்போவது தொழுகைதான் ஆராதனை துதியிலும் தொழுகையிலும் ஏற்பட்டுள்ள மலர்ச்சி மறுக்க முடியாதது இக்காலத்திற்கேற்ற மெட்டுகளில் பாடல்களும் பல்லவிகளும் பாடப்படுவதும் உற்சாகமும் பரவசமும் எல்லா சபையினரிடத்திலும் பெருகுவதும் கூடிக்கொண்டே வருகின்றன ஆனால் கூடுகைகளில் அதிக அளவு நேரத்தை பாடலுக்கே செலவிட்டு விடுவதால் திருவசன வியாக்கியானத்திற்கு போதுமான நேரம் கிடையாமல் போகிறது உணர்ச்சி வசப்பட்ட பாடலுடன் தொழுகை பரவசத்தில் வசனம் கேட்க போகும்போது உடலில் களைப்பு ஏற்பட்டு வசனத்தை கேட்பதற்கு போதுவான புத்துணர்வு இல்லாமல் போகிறது அந்த சமயத்தில் பிரசிங்கியாரும் ஆயத்தமின்றி எதையோ பேச ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு பலமான ஆகாரம் கிடையாமல் போகிறது இசை முக்கியமா இரையோசை முக்கியமா இரண்டும் முக்கியமானதுதான் ஆனால் சமநிலை வேண்டும் ஆலயத்தில் நாம் கடவுளிடம் பேசுவதை விட அவர் நம்மிடம் பேசுவதை கேட்பதே நமது பிரதான நோக்கமாயிருக்க வேண்டும் எனவேதான் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று நமக்கு ஆலோசனை உண்டு பிரசங்கி ஐந்தாம் முதல் இரண்டு வசனங்கள் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவிகொடுக்க கேட்பதற்காக சேருவதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக திருவசன தியானமே நம்மை அர்த்தமுள்ள ஆராதனைக்குள் வழிநடத்தும் கடவுள் நம்மை நமக்கு தம்மை வெளிப்படுத்துவதில் பரிசுத்த வேதத்தையே முதன்மையானதாக அவர் கையாளுகிறார் யோவான் ஒன்பதிலே ஆண்டவராங்களை ஆராய்ந்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படியே லூக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஏழிலே எம்மாவு சீடர்களோடு இயேசு உரையாடி கொண்டு போன பொழுது முதல் சகேல ஆகமங்களிலும் தம்மை குறித்து சொல்லப்பட்டவைகளை அவர் அவர்களுக்கு எடுத்து விவரித்து காண்பித்தார் இறைவனை பற்றிய அறிவு கூட கூட தொழுகை மேன்மையாகும் எனவேதான் வசனம் கேட்கிறது கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் அப்படியானால் திருவசனத்திலிருந்து ஆண்டு குறித்து எவ்வளவு அதிகம் அதிகமாய் நாம் கேட்டு அறிந்து புரிந்து அந்த அளவிற்கு நம்முடைய தொழுகையின் தரமும் உயர்ந்து கொண்டே போகும் கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் நம்மில் குடியீராவிட்டால் பாடல் பாடுவதெல்லாம் வெறுமையாகத்தான் இருக்கும் எனவேதான் கொலோசெய்யர் மூன்று பதினாறில் எப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு போதித்து உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி அப்போ இருதயத்தில் வந்து கிறிஸ்துவின் வசனம் நிறைந்திருக்கும் பொழுதுதான் அந்த பக்தி பரச ப பரவசத்திற்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கிறது எது முக்கியம் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் முற்காலத்திலே பாடல் இயற்றியவர்கள் வேத சத்தியத்தை பாடல்களில் நிறைவாய் பொதிந்து வைத்தார்கள் இறையலையே அதாவது டாக்டரின் தியாலஜி இப்பாடல்களிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏற்றப்படும் பெரும்பாலான பாடல்கள் கவர்ச்சியாயிருந்தாலும் கருத்தாளம் இல்லாமல் இருக்கின்றன இறை செய்தி குறைந்து போவதற்கு இன்னொரு காரணம் மக்களின் புகழ் மீது பிரசங்கியார்களின் ஆட்டமே துன்புறுத்தலை விட பேர் பேர்புகல்தான் அநேக தீர்க்கத்தரிசைகளை கொன்றுவிட்டது என்றார் பல்லாண்டுகள்னி நிறைந்த பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றிய வான்ஸ் ஹேஃப்னர் என்ற பக்தன் பாப்புலாரிட்டி ஹேஸ் கில்டு மோர் ப்ராஃபட்ஸ் தன் ப்ரசிக்யூஷன் மக்களுக்கு பிரியமாக பேசி அவர்களது பாராட்டை பெற வேண்டும் என்று நினைக்கிற அதே வேளையில் பிரசங்கி தன் செய்தியை இழந்து விடுகிறான் எனவே தான் பவுல் கேட்டார் இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனிதரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கண்டிப்பாய் அவர் கலாத்திய நாட்டு விசுவாசிகளுக்கு எழுதினார் பிரியமானவர்களே மனித பயம் ஒரு கண்ணி கடவுளுக்கு பயப்படுகிறதை விட மனிதருக்கு அதிகம் பயப்படுகிற எவனும் பிரசங்க பீடத்தில் ஏறக்கூடாதாம் ஏடபிள்யூ டோசர் என்ற தீர்க்கத்தரிசி மிக அழகாக இப்படி சொல்லி சென்றார் நாம் தந்திரசாலிகளாய் அல்ல தீர்க்க தரிசிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் not called to be diplomats, but we are called to be prophets. நமது செய்தி சமரசமல்ல அது ஓர் இருக்க வேண்டும் சத்தியத்தை பிரசங்கித்து அதை கேட்பவர்களின் வாழ்க்கையில் அப்பியாசிக்க செய்பவனை ஆணிகளும் முட்களும் குத்தத்தான் செய்யும் உமது பரசுத்த ஆலயத்துக்கு நேராய் தொழுது கொள்ளுவேன் நீருமுத நாமத்தின் எல்லா புகழையும் விட உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக எங்கள் மகாபரிய தேவனே முது பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வரும் ஏதோ எங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் விட பேசுவதை விட செவிகொடுக்க சேர்வதே நலம் என்று உம்முடைய வசனத்திலே நாங்கள் வாசித்தோம் இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு சுலபமான ஒரு சத்தியம் அல்ல ஆனாலும் இதுதான் திருவார்த்தை இதுதான் திருச்சத்தியம் கர்த்தாவே உமுடைய சமூகத்தில் வரும் பொழுது எங்களுடைய காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டு இருதயங்களை உமக்கு நேராக உயர்த்தி கொண்டு கர்த்தாவே சொல்லும் அடியாறுகள் கேட்கிறோம் என்கிற பாவனையோடு நாங்கள் நிற்க உதவி செய்யும் எங்கள் இருதயத்தை உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் வசனம் நிறைப்பதாக அதன் விளைவாக பாட்டுகளும் புகழ்பாக்களும் கீர்த்தனைகளும் சங்கீதங்களும் பரவசமாய் எங்களிலிருந்து புறப்பட்டு வெளிவரட்டும் இந்த வரிசை கிரமத்தை நாங்கள் மாற்றாதிருக்க உதவி செய்யும் உம்மை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம் தெய்வா உமுடைய நாமத்தின் சகேல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் நீர் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் திருவசனத்தால் நிறைந்திருக்க உதவிதாரும் போதுமான அளவு காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்திருந்து திருவசனத்தை திருப்பி திருப்பி படித்து திருவசனத்தால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தரங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சேர்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை